சில பேர் செய்கின்ற செயலால் இவர்தான் தான் செய்திருக்கிறார் என்பது தெரியும் சிலவேர் அந்த செயலுக்கு பின்னாலே இருந்து கொண்டு தான் தான் செய்ததாக காட்டிக்கொள்ளாத அன்பு நிறைந்த தொண்டர்களும் இந்த அகிலத்தில் நிலவுகிறார்கள் என்பதற்கு அடையாளம் செந்தமிழ் என்பதற்கு சிவப்பு என்று ஒரு பொருளும் கொள்ளலாம் செம்மையில செம்மை என்று சிறந்த என்ற ஒரு பொருளும் கொள்ளலாம் அப்படி செங்குன்றம் என்ற அந்த தளத்திற்கு சிவந்த குன்றம் என்றும் சொல்லலாம் சிறந்த குன்றம் என்றும் சொல்லலாம் அந்த செங்குன்றத்திற்கு பக்கத்தில் பாடிய நல்லூரிலே தன்னை அர்ப்பணித்து இந்த கைவல்யனவனித தொண்டுகளை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் செயல்புரிந்து வருகிற அருமை தொண்டர் இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த தியாகி என்று கூட சொல்லலாம் பாடிய நல்லூரிலே கைவல்ய நவநீத மாநாட்டை முதல் மாநாட்டை நடத்துவதற்கு சிறப்பாக துணை புரிந்திரு தியாகராஜன் அவர்கள் கைவல்ய நவநீதம் அன்று முதல் இன்று வரை என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இன்றும் என்னை வழி நடத்தும் எல்லாமல்ல விநாயகனை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கறிமுகத்து எனக்கு சங்க தமிழ் ஒன்றும் எப்பொழுது கிடைக்கும் என்பதே தெரியாது கேட்பதை கடமை கொடுப்பது இறைவனுடைய விருப்பம் அடுத்ததாக உலகலாம் முனந்தோதற்கரியவன் நில உலாவி வேணியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி எல்லாம் அவன் செயல் எங்களுடைய ஆத்ம போதகர்களை இந்த விழாவை இந்த மாநாட்டை சிறப்பாக எந்த வகையிலும் எங்கள் மனதிற்கு குறையில்லாத வகையிலும் செய்து கொடுத்து இன்னும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோவிலூர் மடாலய அதிபதி மடாதிபதி அவர்களே அழைப்பை ஏற்று இந்த அமைப்புகள் எல்லாம் இங்கு வந்து கூடி உலாவுகின்ற நேரத்திலே என்னையும் ஒரு பொருட்டாக உங்களுக்காக நான் நிற்கின்ற நிலையை ஏற்படுத்தி தந்த இந்த மனாலயத்திற்கு நன்றி இப்பொழுது நிற்பது தியாகராஜனே இல்லை அமைப்புகளின் ஒரு அங்கம்தான் உங்களுடைய செயல் வீரன் என்று கூட சொல்ல முடியாது செயல் தொண்டனே தொடர்ந்து நம்முடைய பணியை செய்வதற்காக கைவல்ய நவநீதத்தை எடுத்து கொண்டு செல்கின்ற ஒரு பெரும்பணியை இந்த சிறிய எலியின் மேல் வைத்தது போல் கொடுத்திருக்கின்றீர்கள் அதை சிறப்பாக செய்வதற்குண்டான செயல்பாட்டுத் திறனை இறைவன்தான் வழங்க வேண்டும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வேதாந்த விழிப்புணர்வு மற்றும் ஞான வேல்வி இரண்டாம் மாநில மாநாடு பாரம்பரியமிக்க கோவிலூர் நகரில் கோவிலூர் வேதாந்த மடாலயம் காரைக்குடியில் மே ஆறு ஏழு எட்டு தேதிகளில் இன்று மூன்றாம் நாள் நிறைவு நாளில் பங்கேற்கும் வாய்ப்புக்கு மாநாட்டு விழா குழுவின் மூலமாகவும் மேன்மைமிகு மடாதிபதி அவர்களின் மூலமாகவும் கிடைத்த இந்த பரிசுக்கு பரம்பொருள் இந்த அமைப்புக்கு கொடுத்த பரிசாகவே என்று நான் கருதுகிறேன் இந்த நிலையிலே பேசுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது என்னுடைய தாண்டவராய சுவாமிகள் என்று சொன்னால் மிகையாகாது ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை கோவிலூர் எங்கே இருக்கிறது கோவிலூர் மடாலயம் எங்கே இருக்கிறது என்று எங்களுக்கெல்லாம் தெரியாது எனக்கு தெரியாத என்னை எங்கு இருக்குமோ என்று வரைபடத்திலே தேடுவது போல் தேடி ரெண்டாயிரத்தி பதிமூணிலே இந்த மண்ணிலே கால் வைத்து ரெண்டாயிரத்தி பதினாறிலே இங்கு மேடையை இருக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த கோவிலூர் மடாலயம் வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு இளவம் பஞ்சிலே இருக்கின்ற ஒரு சிறு தூசி போல இருக்கின்ற எனக்கே இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் உங்களை போன்ற பெரிய அதிகாரிகள் உங்களை போன்ற பெரிய இங்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை பல நூற்றுக்கணக்கான பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்டு சிறப்பித்து வரும் இந்ஞான திருவிழாவில் கணபதி பதிப்பகம் பாடியநல்லூர் சென்னை சார்பாகவும் ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளின் ஞான பெருமன்றத்தின் சார்பாகவும் உங்கள் முன் வணக்கங்களை மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன் காரணம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்கு ஒரு அறிமுகம் வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தந்தையை சொல்ல வேண்டும் அல்லது என்னுடைய ஊரை சொல்ல வேண்டும் அல்லது என்னுடைய பணியை சொல்ல வேண்டும் ஆக எனக்கு அறிமுகம் தந்தது கணபதி பதிப்பகம் என்று சொன்னால் மிகையாக ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பதிப்பகம் ஒரு முறையில இலவச பதிப்பு என்று ஆரம்பித்து அதை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற வாய்ப்பை எனக்கு இறைவன் நல்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது நீங்கள் கொடுக்கின்ற உற்சாகமாகத்தான் இருக்க வேண்டும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை ஆண்டோர் சான்றோர்களுக்கு இந்த சபையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது நாள் வரை உள்ளத்திலே படிந்த தெளிந்த கேட்டு ஓரளவுக்கு அனுபவித்த அரைகுறையான வார்த்தைகளை உங்கள் முன் நான் இப்பொழுது வைக்கின்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் பெறுகிறேன் இதிலே குறைகள் இருப்பின் அது வேதாந்த உலகம் பொறுத்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருப்பினும் அதிலே சிறப்பிருப்பின் அது எனக்கு பரம்புரலின் கருணையாகவே நாம் அனுபவிப்போம் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சமர்ப்பிக்கின்றேன் எங்களை வழி நடத்தவும் தொடர்ந்து பணி செய்யவும் எப்பொழுதும் ஊக்குவித்து வரும் மடாதிபதிகளுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் இம்மாநாடு அவர்களின் வேதாந்த பணியை நினைவுகூறும் வகையில் அமைந்திருப்பதே இம்மாநாட்டின் சிறப்பு அம்சம் பல சிறப்புகள் இருக்கினும் ஒரு சில மன சங்கடங்களான செய்திகளும் இங்கு நான் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன் இந்த மாநாடு சிறப்பாக இரண்டாவது நாள் இரண்டாவது மாநாடு மூன்றாவது நாளாக நடைபெறுகின்ற பொழுது இந்த அரங்கம் நிறையவில்லை என்ற ஆதங்கம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து எல்லாம் வருத்திக் கொண்டு அங்கிருந்து ஐநூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் என்று பல ஊரில் இருந்து வந்து அரங்கு நிறைந்த மாநாடாக இருந்தால் அது செய்பவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நீங்கள் உங்கள் பங்கிற்கு செலுத்தியிருக்கிறீர்கள் ஆனால் இன்னும் அந்த பங்கு சிறப்பாக செயல்படுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னால் மாநாடு என்று சொல்கிற பொழுது அதிலே பலவிதமான பிரச்சனைகள் ஒரு திருமணம் என்று சொல்கின்ற ஒரு வைபவத்திற்கு எத்தனை நாட்கள் நாம் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே ஒரு மாநாடு என்பதற்கு மிகுந்த சிரமப்பட்டு ஆறு மாத காலம் இதற்காக நிறைய சிரமப்பட்டுதான் இந்த விழாவை இங்கு நடத்துகிறார்கள் எனவே நம்முடைய ஊக்குவிப்பு தான் அடுத்தடுத்த மாநாடுகளுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் அந்த அரங்கு நிறையாதது சற்று மனக்குறையே எனக்கு நிலை எங்கள் அமைப்புகளுக்கும் சற்று மனக்குறையே மனாதிபதி அவர்கள் முதன் முதலாக இந்த அரங்கத்தை காண்பித்து இந்த அரங்கம் போதுமா பாருங்கள் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் குறைந்தது எட்நூறு பேர்ல இருந்து ஆயிரம் பேர் இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் அதற்குண்டான ஆயத்த பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக வருவார்கள் என்று சொன்னேன் சொல்லும்பொழுது அவர்கள் சொன்னது இங்கே உட்கார்வதற்கு நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு சேர்கள் போடப்படும் ஆனால் மிச்சம் இருக்கின்ற முன்னூறு பேர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற உடனடியாக இன்னும் ஒரு இருநூற்றி ஐம்பது புதுச்சேர்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள் அப்படி ஒரு மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு அதை எப்படியெல்லாம் வருபவர்களை சமாளிக்க வேண்டும் எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு பணிகளை செய்ய வேண்டும் என்பதை ஒரு சிறப்பான வரை வரைபடம் வரைந்து அதற்கு சிறப்பான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவருடைய அந்த பொறுப்பை கொடுத்து அவர்கள் செய்த விதம் நாம் என்றென்றும் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவளாகும் என்பதில் ஐயமில்லை அந்த வகையில நாம் இங்கு வந்த இறங்கிய நாளிலிருந்து இன்று வரை நமக்கு கிடைத்த சலுகைகள் என்ன கிடைத்த வசதிகள் என்ன எங்கெங்கு குறைகள் அதை எப்படியெல்லாம் சரி செய்ய வேண்டும் அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு என்று இருந்த இடத்திலிருந்து நம்மை கவனித்து நம்மை ஊக்குவித்து நமக்கு உண்டான அனைத்து பணிகளையும் செய்கின்ற ஒரு பணியை நம்முடைய மனாதிபதி தேவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு செய்கின்ற பெரிய பணி என்னவென்று சொன்னால் அவர்களுடன் இருந்து அவருடைய வேதாந்த பணியிலே நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தி இன்னும் இந்த வேதாந்த உலகம் சிறப்பாக செயல்படுவதற்குண்டான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அது தொடர்ந்து நடைபெற வேண்டும் அது அடுத்த தலைமுறையிற்கு சிறப்பாக சென்று சேர்கின்ற வகையில் இருக்க வேண்டும் என்பதே இந்த மாநாட்டினுடைய குறிக்கோள் மாநாடு எப்படி தொடங்கப்பட்டது அல்லது இந்த மன்றம் எப்படி தொடங்கப்பட்டது என்பதெல்லாம் அங்கே முதல் மாநாட்டிலேயே சொன்னார்கள் இருந்தாலும் குறிப்பாக ஒரு சில வார்த்தைகளை இங்கு கூற வேண்டிய நிலையூரின் புகழ் வேதாந்த உலகம் உள்ள நினைவுகளில் பல கனவுகளை நிறைவேற்றும் என்பதுடன் கோவிலூர் பெருமையையும் பேராற்றலும் எப்பொழுதும் விரிந்து பறந்து நிலை பெற எல்லாமல்ல பழம்பொருள் வழி வேண்டும் என்று சார்பாக நான் வரம்பொருளை வேண்டி இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே கொஞ்சமாவது தொடர் என்றால் ஒரு மூன்றாண்டு காலமாக இந்த கைவெளிய நவநீதத்தை பற்றி பல செய்திகளை தெரிந்து வைத்திருந்தாலும் இன்னும் அதை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கின்ற நிலையில் தான் இருக்கின்றதே தவிர எட்டி பிடித்த கனியாக அது இல்லை ஏனென்று சொன்னால் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட அந்த கைவெளியை நவநீதத்திற்கு உரையுறிய ஆசிரியர்கள் கூட முடிக்கும் பொழுது என் சித்தத்தில் தெளிந்ததை நான் இங்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் என்னால் முடிக்க முடியாமல் நிறைவு செய்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு அந்த இறைவன் அந்த சக்தியை கொடுக்கவில்லை என்று சொல்லிதான் முடிக்கிறார் ஒவ்வொரு உரையாசிரியனுடைய முடிவிலும் பார்த்தேன் என்று சொன்னால் இது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு பறந்து விரிந்தது இதை எப்படி இந்த நூலுக்குள் அடக்க முடியும் என்பதைத்தான் அது காட்டுகிறது காரணம் அவர்களுக்கும் அந்த குறை இருந்திருக்கிறது என்பதுதான் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு எழுத்தை கூட ஒரு அச்சு கூட தெரியாத நாம் எப்படி கைவளிய நவநீதத்தை உள்ளாழமாக பார்க்கின்ற நிலை வரும் என்பது மிகவும் கடினமான விஷயமே அதற்கு மிகுந்த ஆராய்ச்சி வேண்டும் மிகுந்த வல்லமை வேண்டும் மிகுந்த பரம்பரனுடைய அருள் வேண்டும் அந்த அருளை பெறுவதற்கும் அருளை விரித்து பெருக்கிக் கொண்டு செல்வதற்கும் தான் இந்த மாநாடு இந்த மன்றங்கள் ஆராய்ச்சி முகமாக எதையும் செய்ய வேண்டும் படித்ததை ஒப்பித்தோ அல்லது படித்ததை கேட்டு அதை நாமுக்குள்ளேயே விசாரணை செய்வதை விட அதை பெரிய அளவிலேயே கொண்டு செல்ல வேண்டும் என்றால் உள்முக ஆராய்ச்சி அனைவருக்கும் இருக்க வேண்டும் அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதை நாம் செய்வோம் நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ விழா எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒருவருட காலத்திற்கு அடுத்த விழா எடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்காக மாநாடு அல்லது விழா எடுக்கிறோமோ என்று நீங்கள் நினைக்க கூடாது இது சிறப்பாக செயல்படுவதற்குண்டான அடுத்தடுத்த வழிமுறைகளுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களால் எந்த அளவுக்கு அந்த தேரை இழுத்து செல்ல முடியும் என்பது தெரியாது இருந்தாலும் இந்த விழாக்கள் மூலமாக முதலில் நம்மை ஒருங்கிணைக்கின்ற ஒரு பெரிய பணியை செய்ய வேண்டும் அந்த பெரும் பணிக்கு பிறகுதான் நம்முடைய பணி தொடரும் காரணம் என்னன்னா என்னுடைய பெயர் இந்த பத்திரிகையிலோ அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சி நிகழ்ச்ச இல்லை கைவிளத்திற்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் வடமொழியில் இருந்த பல பல நூல்களும் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற தமிழகத்தில் பல நூல்கள் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னால் ஆராய்ச்சி நூல்கள் வேதாந்த நூல்கள் எல்லாம் தமிழ்மொழியில மொழிபெயர்க்கப்பட்டவை தான் தமிழகத்தில் தோன்றிய தாண்டவராய சுவாமிகள் மட்டுமே திருவாய் மலர்ந்த கைவள்ளி நவநீதம் வடமொழியிலும் பிற மொழிபெயர்க்கப்பட்டு பயலப்பட்டு வருகின்ற ஒரு நிலையை உருவாக்கியவர் என்று சொன்னால் அது தாண்டவராய சுவாமிகள் என்று சொன்னால் மிகையாக தமிழிலே தயாரிக்கப்பட்டு மற்ற மொழிகளுக்கு சென்று பிரெஞ்சு இங்கிலா ஆங்கிலம் என்று சொல்லுகின்ற பல மொழிகளிலே இன்று அறுபத்தொம்பது மொழிகளிலே திருக்குறள் இருந்தாலும் ஒரு வேதாந்த நூல் மற்ற மொழிகளுக்கு சென்று மற்ற நாடுகளிலே பேசப்படுகின்ற அளவிற்கு தத்துவமசி என்று எழுதுகின்ற அந்த சொல்லையெல்லாம் அமெரிக்காவும் கனடாவும் ரஷ்யாவும் பாரிஸும் உபயோகப்படுத்துகின்ற ஒரு தத்வம்சி என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை தமிழிலே உருவாக்கி அந்த தமிழை பதம் பிரித்து தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சில வார்த்தைகளையும் தாண்டவராய்க்காக சமர்ப்பித்தாக வேண்டும் கைவெளித்தை முறைப்படி கற்றி கற்றபடி நின்றொழுகும் சான்றோரை முத்தி நிலைக்கு ஈர்த்தி செல்வ உதவுவதே இந்த ஞானப்பெருமன்றத்தின் குறிக்கோள் ஞானபெருமன்றத்தினுடைய குறிக்கோளை உங்கள் முன் குறிவிட்டேன் நல்ல ஞான வேண்டும் அவர்களுக்கு உண்டான பணிகளை செய்து அவர்கள் எங்களுக்கு வருங்கால சந்தித்தனுக்கு கொடுக்கின்ற அந்த சாரத்தை சிறப்பாக செய்ய தயார்படுத்தி கொடுக்கக்கூடிய பணியை தான் இப்பொழுது கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக சுவாமிகளின் பரமகுரு வித்யாரண்யர் அது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் நேர் நேர்குரு நாராயண தேசிகர் சுவாமிகளுக்கு பெற்றோர் இட்ட பேர் அருட்பிரகாசர் குருவிடம் பெற்ற தீட்சா நாமம் தாண்டவராயர் எல்லாவற்றையும் இணைத்து பாருங்கள் இரண்டு குருமார்கள் ஒரு அருட்பிரகாசர் ஒரு தாண்டவராயர் அது எப்படி இருக்கும் பாருங்க ஒரு பஞ்சாமிரதத்திலே கலந்த பழங்களுடைய சுவைகள் போல ஒரே இடத்திலே இன்று நன்னிலத்திலே குடிகொண்டு இருக்கின்ற அத்தனை பெருமைக்கும் பெயர் பெற்ற நன்னிலத்திலே இருக்கின்ற சுவாமிகளுடைய தீப சமாதி நீங்கள் அனைவரும் சென்று பார்க்க வேண்டும் அதற்குண்டான வாய்ப்பு வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி உங்களுக்கு வருகிறது அப்பொழுது நீங்கள் அங்கே சென்று அந்த குரு பூஜையில கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்தும் எண்ணமும் விருப்பமும் ஆகும் பொன்னம்பல ஞானதேசிக சுவாமிகளை இயற்றிய தத்வார்த்த தீபம் ஒரு அற்புதமான ஒரு பேருறை என்று மட்டும் இல்லாமல் படிக்கின்ற அத்தனை பேர்களும் இன்று ஞானகுருவார்களாக இருக்கின்ற அத்தனை பேர்களும் பின்பற்றிய உரை என்று சொன்னால் அது கண்டிப்பாக பொன்னமலசாமியினுடைய உரையாகத்தான் இருக்கும் அதற்கு இந்த கோவிலூர் மடத்திற்கு நாம் நன்றி செல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அந்த மரபிலே வந்தவர்கள் தான் துறவாண்டவர் முதல் கொண்டு அனைவரும் உரையே இருந்தாலும் இன்றும் ஏழாவது பதிப்பாக வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலாயிரம் பதிப்புகளுக்கு மேல் விற்றுக்கிறது என்று சொன்னால் அது பொன்னமல சாமியினுடைய உரையாகத்தான் இருக்கும் அதை பின்பற்றித்தான் இன்று நம்முடைய குருமார்களும் விற்காலத்தில் வருகின்றவர்களும் செய்யக்கூடிய ஒரு கைவல்லிய நவநீத அந்த அதை முதுகிலும்பாக வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் உடையார் பழையம் சுவாமிகளை எழுதிய உரையும் நம்முடைய வடிவேல் சீட்டார் எழுதிய உரையும் எளிய தமிழில் இனிமையான தமிழ படிக்கின்ற வகையில சாதாரணவர்களும் புரிந்து கொள்ளின்ற வகையில இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அதிலே வடிவேல் சீட்டாருடைய உரை மிகவும் ஆழமானது ஆனால் ஆறுமுகசாமி காலத்திற்கேற்ற போல் நான் படித்தவுடனே தெரிந்து கொள்வாற் போல் இருக்கின்ற அந்த உரையை பதிப்பித்து கடந்த மாதம் அங்கே உடையார் பாளையத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அனைத்து அமைப்புகளுக்கும் அந்த நூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அந்த முறை எல்லோருக்கும் ஒரு சிறந்த எளிய நூலாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்நூலின் பெருமையை ஒளிரச் செய்து ஒளிரச் செய்யும் ஞான தகோதரர்களுக்கு என் சிறந்த அந்த வணக்கம் மாமன்றத்தின் வழிகாட்டியாய் உறுதுணையாய் திகழும் கோவிலூர் மனாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ மையப்பை நானதேசி சுவாமியவர்களை இந்த நேரத்திலே மீண்டும் போற்றுகின்றேன் ஏன் என்று சொன்னால் ஒரு இரண்டாவது மாநாட்டை எடுத்த எடுப்பிலேயே அதை நாங்கள் கோவிலூரில் நடத்துகிறோம் என்று சொன்ன ஒரு வார்த்தை அடுத்த நிமிஷம் சிந்திக்காமல் அந்த ஸ்டேஜிலேயே உட்கார்ந்த ஸ்டேஜிலேயே அந்த முடிவை எடுத்து அங்கேயே அந்த செய்தியை சொன்ன ஒரு பெருந்தன்மை அதை ஏற்றுக்கொண்ட விதம் எங்களுக்கு மிகவும் வியப்பாகவும் எங்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பாகவும் இருந்தது என்று சொன்னால் அது அந்த நிலையில இருந்த அந்த நேரத்தில் இருந்த மகிழ்ச்சியை நீங்களெல்லாம் ஏதோ கொஞ்சம் பேரை இருந்திருப்பீங்க அவங்கெல்லாம் அதை நுகர்ந்திருப்பீர்கள் அதை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அந்த கைவல்லிய முக்தி பெற வழிகாட்டும் ஆன்மீக அருளாளர் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் வணக்கத்தை சொல்லி பாம்பின்கால் பாம்பரியம் என்பது போல ஒரு ஞானியின் பெருமையை மற்றொரு ஞானிதான் உணர முடியும் ஏன்னா ஞானிக்குத்தான் ஞானியை பற்றி தெரியும் சொல்லுவாங்க காமமாதிகள் வந்தாலும் களத்தில் போம் மனத்தில் பற்றார் தாமரை இலை தண்ணீர் போல் சகத்தொடும் கூடி வாழ்வர் பாமரர் என காண்பிப்பார் பண்டிதர் திறமை காட்டார் ஊமரும் மாபார் உள்ளத்து உகையாம் ஜீவன் முத்தர் என்ற இந்த தத்துவ விளக்கு பாடலே இருக்கின்ற பாடலை நாம் படிக்கின்ற பொழுது அடையாளம் காண முடியாதவர்களே ஞானியர்கள் நாம் விரைவில் எளிதாக ஒரு ஞானியை அடையாளம் காண என்றால் அது முடியாது உதாரணமாகத்தான் இந்த எண்பத்தி ஒன்பதாவது பாடல் அமைந்திருப்பதை உங்கள் அனைவரும் அறிவீர்கள் அடுத்த அதே பாடலில் வீடும் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு என்ற ஆசிரியர் கூற்றை மெய்யாக்குகிறது என்ற வகையிலே அவருடைய மீண்டும் ஒரு அந்த ஒரு வரி நம்மை திரும்பவும் சிந்திக்க வைக்கிறது அன்பர்களே உண்முக தேடலில் ஈடுபட்டு ஆன்மீக அருட்புதையல்களை உலகிற்கு உலகவர்க்கு வாரி வழங்கிய பெருமை பாரத திருநாட்டிற்கே உரையுது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக தமிழகத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தி பயிர் வளர்த்தனர் என்று சொன்னால் வேதாந்த பயிரை வளர்த்து கொண்டிருக்கிறது அது விருச்சமாக வளர்ந்து பெரிய ஆலமரமாக விரிந்து இருக்கிறது அதனுடைய நிழலிலே நாம் குளிர்காய்வோம் சித்தர்களும் யோகியர்களும் ஞானியர்களும் வாழையடி வாழையன அவதரித்து தாம் கண்ட புதையலை பக்குவம் உள்ளோர்க்கெல்லாம் வாரி வாரி வழங்கி வருகின்றனர் தவமும் தவமுடையார்க்கு ஆகும் என்பார் வள்ளுவர் ஞான தேடலில் ஈடுபட்டு நன்னிலம் என்னும் திருப்பதியில் அவதரித்த தாண்டவராய சுவாமிகள் கைவல்லிய நவநீதம் என்னும் அன்பு படையலை அற்புத செல்வத்தை ஆன்மீகம் என்னும் நில நிலவரையில் அதாவது சுரங்கத்திலே மூடி கிடந்த பொக்கேசத்தை தமது குருவர்களாலும் திருவர்களாலும் தாம் செய்த தவப்பயனாலும் கண்ணுற்று மகிழ்ந்தார்கள் ஏனென்றால் அவள் இருவரும் ஒருவர் சமாதி நிலையில இருந்து மற்றவருடைய கேள்வி கேட்டு அந்த நிலையை அவள் மகிழ்ந்தார்கள் ஏனென்றால் அந்த காலத்திலே இருந்த நிலையிலே தாண்டிகள் எல்லாருடைய போக்குகின்ற விதமாகவும் நூலின் முகப்பில கூட அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்க்கடல் குடங்களில் முறை நிறைத்து வைத்தால் ஒருவர்கள் எல்லாம் காட்சி கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவில் நவநீதித்தேன் என்று அவர்களே கூறுகின்றார்கள் என்று அனைவரும் நீங்கள் அறிவீர்கள் அடுத்ததாக இந்நூல் தத்துவம் சந்தேக நிவர்த்தி படலம் என இரு படலங்களால் பாயிரம் உட்பட இருநூத்தி அஞ்சு எண்பத்தி ஞான அனுபவத்தை ஞானப்பிழியை ஞான அமுதை சுருங்க விளங்க வைக்கிறது என்று சொன்னால் அது மிக தமிழக வரலாற்று களஞ்சியம் விமலானந்தம் மது சா விமலானந்தம் இந்த நூலின் காலத்தினை பதினாறாம் நூற்றாண்டு என கூறும் தாய்மணவர் கல்லாத பெயர்களே நல்லவர்கள் அல்லவர்கள் என்னும் செய்யலில் கைவல்லிய நவநீத ஞான நீதி நல்லார் ஒரிகளோ கர்மமுதி அகிமின்றி நாட்டுவேன் என்று கூறுவதை கொண்டு தாய் மாணவர் காலத்திற்கு அதாவது பதினேழாவது நூற்றாண்டிற்கு முற்பட்டவர் ஆசிரியர் என்பதை கோ வடிவேல் செட்டியார் அவர்கள் புலவநகராதி பதினேழாம் நூற்றாண்டு என்றும் காட்டியிருக்கிறார்கள் இது தெலுங்கிலும் தெர்மன் மொழியிலும் ஒளிபெயர்க்கப்பட்டது நன்னிலம் எழுந்த நாரண குரவன் தன்பால் தோன்றிய தாண்டவராயன் பார்க்கடல் என்ன படர்வே தன் படர்வேதாந்த உபனடர் தாதியின் முன்பொருள் உணர்ந்து சாட்சா சகாஜ என்று சொல்லி இந்த நூலுடைய பெருமையை ஆழ மூழ்கிய அருந்தவச் செல்வர் ஜவுகர் சுவாமிகள் இந்த மூலத்தை எளிதில் பொருளுநர் வண்ணம் எளிமைப்படுத்தி கணபதி பதிப்புகத்தின் மூலம் ஐந்து முறை வெளிப்படுத்தி இருக்கிறார் இதுவரை ஆறாயிரம் படிகள் தமிழ்நாடு முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இலவசமாக யார் எப்பொழுது கேட்டாலும் கைவல்லிய நவநீதத்தை உடனே அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அது ஒரு புத்தகமாக இருந்தாலும் ஒரு புத்தகமாக இருந்தாலும் அவர்களுக்கு அனுப்பி வைத்து அதை படிக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த கணபதி பதிப்பகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கைவல்லிய நவநீதத்தை விட தாண்டவராய சாமியினுடைய சமாஜினுடைய பெருமையும் தாண்டவராயனுடைய சாமியுடைய அவருடைய அருமை பெருமைகளையும் சொல்லி எங்களுக்கு எப்பொழுதுமே எங்களுடைய சச்சங்களை சொல்லிக் கொண்டிருந்தவர் நம்முடைய வெள்ளிவாக்கம் சுவாமிநாதன் என்று சொன்னால் மிகையாகாது அவர்கள் எப்பொழுதுமே ஒருமுறையாவது நீங்கள் தரிசிக்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முறையிலே பலதுறை நாங்கள் முயற்சி அந்த வாய்ப்பு இல்லாத பொழுது ஒரு வாய்ப்பு கிட்டி அங்கு செல்கின்ற பொழுது ஏற்பட்ட ஒரு அனுபவம் தான் என்ற ஒரு சிறப்பான நூலும் செய்ய படிங்க கைவிலியது அதுவும் மிகையாக மூன்றாவதாக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது திரு ஏழுமலை எம்மீடூலி அவர்களை சொல்ல வேண்டும் அவர்கள் ஒரு தொழிலதிபர் இருந்தாலும் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் நன்னிலத்திலிருந்து நாங்கள் நாங்கள் ஒரு குருபூஜைக்கு சொல்லபொழுது அங்கே மேடையில் பேசுகின்ற பொழுது அடிப்படை வசதிகளை நாம் நன்னிலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் அதற்கு சரியான முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ளாதவர்களாகிவிடுவோமோ என்று சொன்னார்கள் அடுத்து சொல்லுகின்ற அவர் அவருடைய உந்துதல் என்று சொன்னால் அது மிக இது நான் பலமுறை எங்களுடைய எங்களுடைய சபைகளிலே நான் பேசியிருக்கிறேன் அவர்கள் சொல்லுகின்ற போது அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் தாண்டவரா சமாதியுடைய ஆலயத்தை நன்று விரிவுபடுத்தி இன்னும் சிறப்பாக அங்கே பக்தர்கள் அதிகமாக செல்வதற்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவும் ஒரு காரணம் என்று சொன்னால் அது மிக இந்த மூன்று பேர்களுக்கும் மன்றங்களின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களையும் என்னுடைய நன்றியதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று ஒரு மூளை என்று ஒரு விளக்கு என்று சொன்னாலும் அதை தூண்டுவதற்கு ஒரு ஆசான் வேண்டும் அல்லது ஒரு தூண்டுகோலாக இருப்பவர் ஒரு வேண்டும் அவர் அவர் கையில் கொங்கு வச்சிருந்தாலும் பரவாயில்ல கத்தி வச்சிருந்தாலும் பரவாயில்ல வார்த்தை வச்சிருந்தாலும் பரவாயில்ல அதுவே அது அவர்களுக்கு பாடமாக அமையும் அப்படி எங்களுக்கு இதை உரைத்தவர்கள் இந்த மூன்று பேரும் என்று சொன்னால் மிகையாகாது ந நன்னாராயண் சாமிகளுடைய சமாதி மட்டுமில்லாமல் மற்ற பல சமாதிகளையும் பார்த்து அதற்குண்டான பல பணிகளை ஆயத்த பணிகளை செய்கின்ற பொழுது அங்கே எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய நிலையிலேதான் நன்னியன்ஸ் நாராயண தாண்டேஸ்வரர் சுவாமிகள் ஜீவசமாதி சேவா ட்ரஸ்ட் என்று ஒன்றை உருவாக்கி சிறப்பாக செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நம்முடைய தாயாக இருக்கின்ற நம்முடைய சுவாமிகள் அவர்களை மையப்ப சுவாமிகள் அவர்களை அரங்காவலன் மேலாண்மை என்றும் எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவராக இருக்கின்ற நம்முடைய வெங்கட்ராமன் சுவாமிகள் அவர்களையும் துணைத் தலைவராக பால்ராஜ் அவர்களையும் உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அவர்கள் எப்பொழுதுமே அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் செய்ய வேண்டும் ஆக பொருளாளராக உத்தமன் ஏனென்றால் அந்த ஊரிலே இருக்கின்ற உத்தமனிலே ஒரு உத்தமனாக இருக்கின்ற உத்தமன் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று தான் நன்னிலத்திலே அந்த பணியை அவருக்கு கொடுத்து அவரை பொருளாளராகவும் எங்களுக்கு சிறப்பு ஆலோசகராக மகா கோவிந்து சாமியின் சீடர்களாக இருக்கின்ற நம்முடைய அரங்கராசன் முத்தமிப்பண்ணை அவர்களையும் காத்த பெருமாள் ஐயா அவர்களையும் அவரெல்லாம் மகா கவிஞ்சசாமி கிட்ட படித்தவங்க அது மட்டும் இல்லாமல் நன்னிலத்தை செய்ய வேண்டும் என்பதில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டு அவர்களுடைய காலத்திலே இது நிகழ வேண்டும் என்பது எங்களுடைய அவா எனவே அதற்கு கூடிய விரைவில் எல்லோரும் பல மாவட்டங்களிலிருந்து பல பேர்களை இணைத்து அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற இந்த மன்றம் நடைபெறுகிறது என்பதை உங்கள் முன் இன்று ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் உருவாகி பதிவு செய்யப்பட்டு ஆறு மாதங்கள் தான் ஆகிறது அதை சொல்லுகின்ற வாய்ப்பு இப்பொழுதுதான் கிடைத்தது எனவே இப்பொழுது உங்கள் சொல்கிறேன் இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய பணிகளை அவர்களும் கூட இருந்து செய்வார்கள் என்பதனால் நீங்கள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைத்து நம்முடைய பணியினுடைய மேலான நோக்கமாக இருக்கின்ற அந்த மேம்பாட்டு பணியை செய்ய வேண்டு செய்வதற்கு உங்களுடைய உறுதி தேன் என்னை முதல் முதலாக அறிமுகப்படுத்திய போது சாமி சொன்னாங்க செங்குற்றம் பாடியநல்லூரம் அப்படிலாம் சொன்னாங்க அப்படியெல்லாம் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது உங்களுடைய அடிப்படையினால் நீங்கள் சொன்னால் செய்ய தயாராக இருக்கிறேன் நீங்கள் அறுபதாயிரம் பேராக இருந்தாலும் உங்களுக்கு பணி செய்ய நான் காத்திருக்கிறேன் முடிந்தவரை நாம் இழுத்து செல்வோம் முடிகின்றவரை சிறப்பாக செய்வோம் நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த மாநாடு மட்டுமல்ல இது பின்னால் வருகின்ற செயல்பாடுகளும் சிறப்பாக அமைவதற்கு உங்களுடைய ஆலோசனைகளை மட்டுமின்றி உங்களுடைய பேருதவியையும் நாங்கள் எதிர்பார்த்து இந்த போன்ற நம்மை எடுத்து வளர்க்கின்ற இந்த தாயாக இருக்கின்ற இந்த மடம் இன்னும் சிறப்பாக விளங்கி அதனுடைய வளர்ச்சியும் நம்முடைய வளர்ச்சியும் செமைப்பட வேண்டும் என்று எல்லாம் உள்ள வேண்டி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய தியாகராஜன் ஐயா நன்றி